தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மயமதாக நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அளவிற்கு இருப்பினாலே சென்ற வாரம் முழுவதிலும் சேதனுடைய ஆதிபடி காக்கப்பட்டு வரவிருந்த எல்லாவது ஆபத்துகளிலும் அழிவுகளிலும் விபத்துகளிலும் பலத்த மணி போய பாதுகாத்து இந்த மனமக்சி நாளாகி இந்த பரிசுத்த நாளிலே கத்திற்கு ஆராதனை செய்யும்படியாக அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை தொழில் கொள்ளும்படியாக நம்ம எல்லாருக்கும் கிருமி கொடுத்து தேவராய கட்டனை அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றபடி நாள் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நின்று சென்று கொள்ள கடவுள் பெற்றவர்களாக இந்த வாய்ப்பு கிடைத்திருந்த இந்த நாளில் தேவ சமூகத்திற்கு வர முடியாதபடி பலர் பலவிதமான காரணங்களால் தடைப்படுத்தப்பட்டிருக்கிறதை காண்கின்றோம் தேவநாய கட்ட நம்முடைய தடையிலாவற்றி மாற்றி நம்மை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கின்றார் அவருடைய சுற்று கிருவி என்பது நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கதவைப்பட்டிருக்கிறோம் என்று அறிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாளிலும் கட்டுரை ஆதியானவர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்புகிற சில வித நாம் ஜபத்தோடு விட வாசித்து தியாதிக்கலாம் ஆதியாகமும் இருபத்தி அதிகாரம் நான்கும் ஐந்து வசனங்களை ஒரு உருவாசிக்கலாம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை ஒரு வாசிப்போம் ஆ பிரகாபம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் ஞாபகங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்டபடினால் நான் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் இந்த ஆண்டு பேசின ஒரு காரியத்தை கேட்டோம் ஆபரகாம் என் சொல்லுக்கெல்லாம் கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை மாதத்தின் நட்சத்திரங்களை போல பெருக உன் சந்ததிக்கு தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமி சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார் என்று எழுதப்பட்ட ஆபரவாவை தேவன் அழைத்து ஆசீர்வதித்தார் சுத்தவேதாக மத்திய வாசன் தெரிந்திருக்கிறோம் ஆபரக அழைத்த தேவன் அவர் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் விதிமுறையின் நியமங்களையும் கருத்தாக கை கொண்டாடு எழுதப்பட்டிருக்கிறதை இங்கே நம் வாசித்தறிந்தபடியால் எடமக்களாகி நான் இரையாசியை பெற்றுக் தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவருடைய நியமங்களையும் கவனமாக கை மாத்திரமே ஆபரகாமை போன்ற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று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 வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது மனிதர்கள் என்ன சொல்லுறாக்கியம் என்ன சொல்லுகிறது மாத்திரம் விசுவாசித்துக் கொண்டிருக்கவில்லை வார்த்தைகள் கட்டளைகள் கற்பனைகள் நியமங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு வந்தார் என்று சொல்லி துணைத்திருக்கிறோம் இந்த இயே சுனாதனுக்கு ஆராதனை செய்கிற மக்களிடையே பெரும் பகுதி மக்கள் நாங்கள் இயேசுநாதனை என்ற கேள்வி கணங்களை நியமங்களை கை கொண்டாருக்கின்றால் நமவர்கள் எங்களை கவனமாக கவனித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இரவராய் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆபருகாமுக்கு தேவன் சொல்லும் வார்த்தைகளில்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 உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவரை சபிப்பேன் என்ற சகல ஜாதிகள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆசீர்வாதத்தை கூறுவதற்கு முன்னால் சில ஆலோசனைகளும் கட்டணங்களும் அவர் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் கருத்து நாற்பதாம் நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்படையும் விட்டு விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஹலோ ஆசீர்வாத மாத்திர மக்களுக்கு தேவை ஆண்டனுடைய ஆலோசனை தேவையில்லை என்கிற அளவுக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறார் தேசத்தையும் இரத்தையும் தகப்பனையும் விட்டு விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் பெரிய ஜாலியாக்கி பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாசிக்க ஆசிரிப்பேன் சமைக்கிறது சமைப்பேன் பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபரகத்தில் சொல்கின்றார் ஆபரக மாறுத்தரவன் சொல்லவில்லை தகப்பட விட்டு புரியா போகிறது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 நாங்கள் பாவிகளோடுதான் வாழ்வோம் பாவிகளோடுதான் ஆராதிப்போம் இங்கேதான் இருப்போம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதே சத்துதான் கை கொள்வோம் ஆனால் இனி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கிருஷ்ணர்களுடைய எங்களுக்கு சுகமே இல்லை ஆனாலும் ஆண்டு முறை எங்கள் மீது கிருமி ஆயிரும் என்று சொல்லி பொதுவான வந்தாட்டு உண்டு நாங்கள் தப்பிப்போன சுகமும் இல்லதா ஆனா கிருமி ஆயிரும் ஆனா வழியில போக மாட்டோம் என்பதுதான் அவனுடைய பொருளாக இந்த ஆபரமக்கு சக்கர்த்தர சோதபடியே அவன் புறப்பட்டு போனான்னு பிரியமான தேவஜாதமே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவனை பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அவிய அனுப்ச்சி சொல்லுகிறார் இவ்விதமாக அவர் தேவனை தேவனுடைய காண்பைக்கு அடத்து கடந்து அங்க போய் என்ன செய்தார் என்று ஆதியாகும் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு மட்டும் அவசரங்களிலவா செய்கலாம் தெரியுமா செய்ய அக்கிர ஆசரி பண்டிகை அதனால வேறுபட்ட கூட்டம் கர்த்தருக்கு விட்டு விட்டு எனக்கு கவலைப்படாதபடி கர்த்தருக்கு ஆராதனை செய்தார் பலிவுடன் ஆராதனை செய்தார் என்று தெளிவாக எழுதியிருக்கிறது அடுத்த வாசிக்கலாம் கிழக்கே தனக்கு மேற்காகவும் இருக்க வேண்டுமா தங்கினாலும் சரி மாணவ குடியிருந்தாலும் சரி உலக மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி செய்ய வேண்டிய கடமை தெரியுமா இறைவனுக்கு ஆராதனை செய்வதற்காக இறைவனுக்கு தொழுகை செய்வதற்காக இறைவனுடைய ஜனமாக உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பழைய ஜீவத்தை விட்டு பழைய சமுதாயத்தை நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து ஒவ்வொரு இடத்திலெல்லாம் பலிபடம் கட்டி கருத்தில் வெளியரங்கமாக கடவுளுக்கு ஆராதனை செய்ய வைக்கப்படுகிறார்கள் வீதியிலே ஜெவம் பண்ண மாட்டார்கள் பிரயாணத்தில் ஜெயம் பண்ண மாட்டார்கள் மற்ற வீடுகளுக்கு போனால் ஜெயம் பண்ண வீட்டுக்கு வந்துவிட்டால் ஜபத்தை குறைத்துக் கொள்வார்கள் எை காட்டுமான வேறுபடிப்படவில்லை இந்த உலக மக்களோடு வண்டி ஓடிக்கொள்வதற்கும் தூண்டை விரித்து அப்படியே தலைகளாக இருப்பார்கள் தோல்வி செய்கின்றார்கள் எல்லாரும் பிரியாணிகள் வண்டி வருவதற்காக காத்திருப்பார்கள் மணிவந்தோடு பார்த்து அவருடைய தெய்வத்திற்கு தொகுதி செய்கிறார்கள் கிறிஸ்தவ சமுதாய் மெட்கப்பட்டு மெட்கப்பட்டு கடந்து போகிறது இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார் என்னை குறித்து இந்த விமச்சார சந்ததியில் எவன் வெட்கப்படுகிறானோ நானும் பிதாவின் மகிழ்ச்சியோடு கூட வரும்போது வெட்கப்படுத்துவதை ரிஷிக்கப்பட்ட ஆரம்ப நாளிலே நான் நாஸ்திகனாக கம்யூனிஸ்டாக இருந்து அநேக கிறிஸ்தவ வாலிபர்கள் நாஸ்திகனாக மாற்றி இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் இயேசுநாதன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது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 அது ஒரு போய் சொல்ல வேண்டிய நிறுத்தது அன்று ஆலயத்துக்கு சென்றுவிட்டு மாலையில் வந்து குடும்பம் பண்ணிவிட்டு நான் பட்டிலை படுத்திருக்கின்றேன் எனக்கு தலைக்கும் என ஒரு சத்தம் அப்படி சொல்லிக் கொண்டே போகிறது வீட்டிற்கு உள்ளாக அந்த சத்தங்களுக்கு ஆள் தெரியவில்லை என்னை குறித்து இந்த மார சந்தையில் விற்கப்படுகிற நானுவேன் புதாவின் மகிழ்ச்சி வரும்போது விற்கப்படுத்துவேன் நான் பொதுவாக துடிக்க ஆரம்பித்தேன் என் துணையின் இடத்தில் கேட்ட இந்த சத்தம் கேட்டதா என்று சொல்லி ஒரு சத்தம் எனக்கு தெரியும் உலகத்தில் அநியாயக்கான அக்கிரம கால அசூத்தமாக வாழ்கிறவர்கள் அறுவறுப்பாக வாழ்கிறவர்கள் கூட மெட்கப்படாத உலகத்தில் வாழ்கிறார்கள் நான் போய் இறைவனின் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக மெட்கப்பட ஆரம்பித்து விட்டேன் இனி எப்படி செய்ய மாட்டேன் என்று மாற்றியிருக்கிறேன் தடை போட்டு விட்டார்கள் என்று சொல்லி நான் ஏன் என்று சொல்லுகிறேன் எவருக்கு தெரியுமா தேவனுக்கு ஆராதம் செய்வதற்காகசீர்வாதம் வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிற தேவ ஜானமே கர்த்தருடைய வாழ்க்கையை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார் ஆசீர்வதித்தார் பெரிய ஜாதியாக மாற்றினார் எப்படி இருந்தபடியால் ஆசீர்வாதம் கிடைத்தே தெரியுமா அவர் போகிற இடத்துல கர்த்தனுக்கு பணிபுடன் விட்டு கர்த்தனை தோல் க செய்தார் பரிசுத்தாக எழுதியிருக்கின்றது ஆதிவாதம் அதிகாரம் வாக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை உலக பிரதாரமான ஆசீர்வாதம் வந்திருந்தாலும் உன்னுடைய சந்ததிகளை பெரிய ஜாதியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இன்னும் சந்ததிகள் இல்லாமல் இருக்கும் பொழுது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 முகம் வணங்கினான் வயதில் சந்தித்தார் அழைத்தார் குழந்தை செல்வம் கொடுக்கப்படவில்லை மறுதளிக்கவில்லை குறைத்து கொள்ள உற்சாக பின்மாற்றமான மனநிலையில் உருவாகின வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அந்த மனநிலை எல்லாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆமியானவர் திருடப்பெற்றுகிறார் தயப்பநாய் அவரவின் சொல்லக்கெல்லாம் உங்கள் படிந்து கட்டளை என்னடினால் சந்ததிகளையும் பின்பற்றி வருவதெல்லாம் பிள்ளைகளை குறித்த கவலை இருக்கிறது இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் தத்திதமாக போய் காரணம் என தெரியுமா பெற்றோர்கள் கற்பனைகளை கை கொள்ளாமல் போறது காரணம் என்று சொல்லுகின்றது என் வேதத்தை மறந்தபடினால் என் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆவியானால் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் தேவனுடைய கற்பனைகளை புறபாடுகளை கவனமாக கை கொள்ள வேண்டும் என்று ஆவியான திரு இடம் பெற்றுகின்றார் அவர்கள் தொன்னூற்றி ஒன்பது வயது ஆன போது கர்த்தன் ஆமருகாமுக்கு தரிசனமாகிறான் சருவணபுழ தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிற இன்னும் உத்தமனாகிற நாட்கள் பின்னாலே உத்தமத்து விட்டுவிடுகிறது கர்த்தரையை அழைத்திருக்கிறார் அதனால் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கற்றுக்கொண்டு கொண்டிருக்கின்றபடியால் இறைவருக்கு முன்பாக யாரு முதலிலே தப்பிலவர் என்ன உண்டாகி இருவர் ஏன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்பதை எண்ணி கலக்க இன்னும் உத்தவனாக நடந்து கொள் என்று சரி அவரது சொல்லுகின்றார் நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் தெளிவாக பெருகப்படுவேன் என்றார் அப்பொழுது ஆபரகம் வணங்கி நான் தேவனவர்களோடு பேசி வாசிக்கிறார் உடன்படிக்கை என்னவென்றால் உடன்படிக்கை எனப்படாமல் இனி உன் பெயர் ஆபிராம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினார் தகப்பனாக ஏற்படுத்தினா எனப்படும் மாற்றுகிறார் என்று அந்த ஒரு நீடிகாலும்பிராம் என்ற பெயர் வந்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிறாய் ஒரு பிள்ளை தருவதற்காக ஒன்று நான் அழைக்கவில்லை ஓர் பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஒன்றிலிருந்து தோன்ற புகழாக இருக்கிறபடினால் என்னுடைய பேரினி ஆபராம் என்னப்படாமல் ஆபரகம் என்னப்படும் என்று சொல்லி ஆண்டவரு சொல்லுவார் அலேலியா இன்றைக்கு அநேகத்தினுடைய பெயரை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அனைவருக்கு அந்த பொது பேர் இருந்தாலே போதும் என்று நான் விருப்பம் இங்கே ஆண்டவர் ஆபரவனுடைய பெயரையே மாற்றி வந்தார் அந்த ஜாதிகளுக்கு போகிறேன் அலேலியா பெரிய விரும்புகின்ற ஆசீர் கத்தனமே அழைக்கவில்லை அவர் விரும்புகின்றால் அவருடைய விருப்பத்தின் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று படிப்புகிறது பெருந்து வாசிக்கலாம் அதிகமாக பலுகை பண்ணி உன்னு ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உனக்கு பின்வரும் ஒரு சந்ததிக்கும் நான் தேவனாகும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக ஒரு சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கு நித்திய உடன்படியாக்கையாக ஸ்தாபிப்பேன் நீ பரதேசியா தங்கி வருகிற காணான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் ஒரு சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார்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 ஒரு உடன்படிக்கையை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கும் எனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கு நான் தேவனாக இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக சாதிப்பேன் என்று ஆண்டுகள் ஆகிய கருத்து சொல்லுகின்றார் வேறுபாடு செய்தது நல்லதுதான் ஆராதனை செய்து கொண்டிருந்தது நல்லதுதான் பேரை மாற்றிக்கொண்டது நல்லதுதான் உடன்படிக்கையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார்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 அவருக்காக நான் அப்படி செய்ய போறேன் என்று சொல்லி விரைவாக்க சொல்லுகின்ற அப்படினால் யார் அவர்களுக்கு தேவனாக இருக்கிறாரோ அவர்கள் மாத்திர்தான் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றார்கள் அதனால உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று ஆதரவாம் இடத்தில் சொல்லுகிறார் விட்டு விட்டுட்டு வந்துட்டோம் எனத்தெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு ஊரெல்லாம் விட்டு கடவுளுக்கு தான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் பேரையும் மாற்றி ஆச்சு இனி ஏற உடன்படிக்கிறதுக்கு என்று சொல்லி கேட்கலாம் இந்த உடல்படிக்கு பேசினவுடனே செய்தார் பதினேழாம் அதிகாரங்களில் வாசிக்கலாம் எல்லோரும் எோருக்கும் உங்களுக்கும் எனக்கும் பின்வரும் ஒரு சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைகொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகவே ஆண் பிள்ளைகளும் விருத்த உங்கள் நுணுத்துறையில் மாவுசத்தை விற்ப சேதனை பண்ண அது எனக்கும் உங்களுக்கும் உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படி செய்து கொள்ளாத சந்ததிகள் என்னுடைய பிள்ளைகளாலே நான் உங்களுக்கு தேவையில்லை சொல்லுகிறார் வாசிப்போம் அவன் தொண்ணூற்றி ஒன்பது வயதா இருந்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் பார்த்திருக்கலாம் வீட்டில் உள்ள யாவருடைய ஆண்பிளை நினைத்தோர் நிறுத்த சேதம் எனப்பட வேண்டும் அப்பொழுது அவர்கள் குமாரனாக இஸ்வேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்துக்கு கொண்ட அனைவருமாகி தன் வீட்டில் உள்ள ஆண்பிளை எல்லாரையும் சேர்த்து எனக்கு சொன்னதோ மாமசத்தைேத்தோதனமணி நான் ஆமரவாமொழி நுழைத்தோழில் மாம்சம் இருத்த சோதனம் போது வயதாக இருந்தால் எழுதப்படும் ஞானஸ்நான குறித்து தேவத்தில் என்ன இருக்கு தெரியுமா தேவனோடு கூட செய்கிற நல்வர சாட்சியின் உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கிறார் மூன்றாவது கால இருபத்தி ஒன்னாவது வாசிக்கிறார் அதற்கு ஒப்பனையானது ஒப்பனையானது உடன்படிக்கையாக இருந்து பிள்ளைகளாக மாற்றுகிறது நரவமான என்னை நீதிப்படி ஆசீர் தான் நான் ஞானசேகனம் எடுப்பேன் எனக்கு இப்படி ஒரு காலம் வரும் ஞானசேவன் எடுப்பேன் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லுக்கெல்லாம் கீழ்பிருந்து என் உடன்படிக்கை என் கட்டளைகளையும் என் நியமங்களை பிரமாணங்களை கை கொண்டபடியினால் நான் சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களை போல் ஆசிரியத்து பெருகப்படுகிறேன் நான் தேர்தலுக்கு பயப்படக்கூடிய மக்களாக இப்பொழுது காணப்பட வேண்டும் என்று ஆண்டு விட்டுகின்றார் அவர் உடன்படிக்கை செய்கின்றார் அவர் ஆமாம் ஆண்டுகளோடு அதுபோல ஞானசுறம் என்று சொல்லுவது தேவனோடு உடன்படிக்கை காலம் தாழ்த்தவில்லை காரணமும் தொன்னூற்றி ஒன்பது வயதான பிறகும் சொல்லிவிட்டார் விருத்த சோதனை பண்ணிக் வேண்டும் தேவனோடு உடன்படிக்கை செய்து வேண்டும் நமக்கு அவர் தேவனாக இருப்பதற்கு உடன்படிக்கை செய்து கொண்டால் தான் முடியும் என்று அறிந்து அதற்கு முன்னால் பெரியார் தான் செய்திருக்கிறார் பேசியிருக்கிறார் அப்படி இருந்த போது உடன்படிக்கை சொன்னவுடனே மறுக்காமல் வீட்டில் உள்ள யாவை அழைத்துக் கொண்டு போய் அமிதமாக உடன்படிக்கை நாகமத்தில் மிக கவனமாக இருக்கும் என்று எல்லாரும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் யார் யார் சாக்குப்பூக்கு சொல்கிறார்கள் யார் காலையாமல் பண்ணுகிறார்கள் என்ன நோக்கத்திற்காக உடன்படிக்கை செய்ய மறுக்கிறார் முதலாவதையும் பார்த்துக்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 இன்னொரு சில மணி நேரம் கிடைத்து உருவம் வருகின்றது மனைவி பிழைவில் வருகிறார் யாராதக்கு வந்த பிறகு இங்கே யாரையும் காணவில்லையாம் வெளிப்படத்தில் எல்லாரும் இருக்கிறார்கள் சம மக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இவர்களை காண முடியவில்லை ஆறு பேருதலை அடைந்து விட்டார்கள் மிகவும் பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் வீட்டுக்காரர் மாத்திரம் போய்விட்டார் நம்ம இப்படி ஆகிவிட்டோமே என்ன செய்வதை இயக்கிக் கொண்டு வர ஒரு வழிப்படத்தில் உண்டாயிருக்கிறது ஆகியால் திருச்செண்பல்கள் மிக கவனமாக காலம் தாழ்த்தாக இருங்கள் வேதவாய்க்கும் பொய் சொல்லுகிறதில்லை ஏதனோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் மாத்திரம்தான் அந்த இடத்துக்கு செல்ல போகிறார்கள் ஆபரராமக்கு ஒரு உடன்படிக்கை கருத்து ஏற்படுத்தினார் உடனே அதற்கு கீழ்ப்படித்தார் என்று பரவத்துவாக இருந்திருக்கின்றனர் ஆகியும் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் சில வசல்களை வாசிக்கலாம் உன் அதற்குரிய காலங்கள் வரும்போது குழந்தைகள் கிடைக்கும் ஆனாலும் அந்த குழந்தைகள் அந்நிய தேசத்திலே அடிமிகளாக இருப்பார்கள் நானூறு வருஷம் அடிமையாக இருந்து அவர்களால் வருஷம் என்றும் அடக்கம் பண்ணப்படுவாய் நாலாம் அவர்கள் இவ்விடத்துக்கு திருப்ப வருவார்கள் ஏனென்றால் எமூரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார் ஒரு காரணம் தாமதமாக வேண்டுமாள் நிறைவேற்றப்படும் என்று எது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் குமாரன் ஆண்டுகள் கடந்து போய்விட்டது ஏன் அவருக்கு முக்கிய அனுப்பி எடுக்கலாம் அல்லவா தேவரங்கிற்கு ஒரு சந்தி அழைத்து பிடித்துக் கொண்டே இருந்தார் ஆபரகமுடைய சந்தி மிக இயேசு கிருசியை அனுப்ப வேண்டும் என்று விரும்பி ஆபரகாமை அழைத்து சந்தைத்தொண்டிருக்கிறார் என்று ஒவ்வொருவரையும் கற்கு உயர்த்தவர் ஒரு காலை வைத்திருக்கின்றார் அந்த கால வரைக்கும் நம் அமைதியாக காத்திருந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியான ஒரு திருமணம் பற்றி அலேலியா அந்நிய தேசத்திலே அடிமைகளாக இருப்பார்கள் அந்த நானூறு வருஷம் முப்பது வருஷம் வந்து யாத்திராக இருக்கிறது பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்னு வாசிக்கலாம் இஸ்ரேல் புத்திரன் எகிப்திலே குடியிருந்த காலம் முப்பது வருஷம் முப்பது வருஷம் முடிந்த அந்த தினமே கட்டுடைய தேசத்திலிருந்து புறப்பட்டது அந்த முடிந்தது என்று சொல்லுகின்றார்களாம் மறுநாள் முப்பத்தி மாறி வருஷம் இடமும் வருஷம் அதனால கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் போது எல்லாம் நிறைவேறிவிட்டோம் என்று உடற்படிக்கை அதற்குரிய நாளிலே கத்தனமே ஆசீர்வத்து உயர்த்துவார் என்பது எண்ணி ஆண்டவரை மையப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள வேண்டும் ஒரு தேசத்தை சுதந்திரமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதற்கு காரணங்கள் அதிகாரம் ஒன்னு முதல் மூன்று வரை உள்ள வாசிக்கலாம் தேவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாக்குஸ்தலங்கள் உண்டு இல்லாத ஒருத்தம் பண்ண போகிறேன் பண்ணிண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் மனு சொல்ல அவர் கவலைப்படர்கள் ஏன் ஆண்டேன் என்னுடைய காலத்திலிருந்து தந்திருக்கலாம் அல்லவா நான்கு பிள்ளைகளோடு கூட சேர்ந்தவரை குடியிருந்த மனிதாமத்தை மையப்படுத்திருப்போம் அல்லவா என்று சொல்லி சொல்லவில்லை சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வாக்கின்றது அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்து அவரோடு கூட செய்திருக்கிற உடன்படிக்கைகளை பாதுகாத்துக் கொண்டு காலம் பிந்தினாலும் நிறைவேறும் என்பதை அறிந்து கட்டளைகளையும் கற்பனைகளை ஒழுங்காக கடைபிடித்துச் செல்ல வேண்டும் என்று தேமாவிய சொல்லுகிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் தேவன் யாரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறாரோ அந்த உடன்படிக்கையை நினைவு கொண்டு ஏறி செல்லப்பட்டிருக்கிறது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 தாக அவர் நம்முடைய பிழாக்களுக்கு வாக்கு இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி உங்கள் சத்துக்களின் கைகள் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக நீதியோம் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளிடுவேன் என்று அவர் நம்முடைய நம்மைக்கும் படிக்கு தம்முடையின் அடிமையிலை <laughs> எதிர அவரை நாம் தேவன் கட்டி உண்டாக்கினோட நகரத்தை காத்திருந்தான் ஈசாக்கோடு யாக்கோடும் கூடாது கூடியிருந்தார் என்று எழுந்திருக்கின்றபடி அதை எதிர்பார்ப்பதெல்லாம் தேவன் உடன்படிக்கச் செய்திருக்கின்ற அழியாத ஒரு ராஜ்யத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் என்று சொல்லுவதாய்க்கும் சொல்லுகின்றது அதை அடைந்து கொள்வதற்கு அதனை கொடுப்பதற்காக சந்தையில் அவர் பிறப்பிக்கச் செய்தார் என்று சொல்லுகின்றார் ஆதிபதாக்கினால சொன்னபடியே சந்தித்து மீட்டுக் கொண்டுகளிற்கு சத்தர்களில் நம்மை பயக்கிற யாவரிடத்தில் ரட்சிக்கும்படிக்கு தமிழகம் சத்திரை நமக்கு ரட்சணை பொம்பை ஏற்படுத்தினார் போல அந்த இயல்சிநாதனுடைய தரப்பின் அவளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தில நாம் பரிபூர்ணமாக நிறைவேறப்போர் என்று திருவண்ணை நமக்கு ஆகும் கருத்து செய்யும்படியாக கூட உடற்படிக்கை செய்து கொள்ளும்படியாக இந்த இயேசுதான் இருக்கும் பிள்ளைகளாக இருக்கும்படியாக அவர் நமக்கு தேவதாக இருக்கும்படியான ஒரு பெரிய உடன்படிக்கை கூட நாம் ஈடுபட்டிருக்கின்றபடியால் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கண்டள்களையும் கவனமாகறியாமக்கி <hi> <here> உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார் என்றார் அவர் பொல்லாண்டு விழுந்து விலைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவந்தாக முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்று சொல்லி மதறி சொல்லுகின்றார் அவரை நம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறது எனக்கு தெரியுமா உங்களுடைய பொல்லாண்டு முதலாக நம்மை விலைக்கு அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை அனுப்பி இருக்கிறார் வழியை விட்டு விலகுவதற்கு யாரும் இருந்த வாழ்க்கையெல்லாம் பழைய வாழ்க்கையான ஆசீர்வாத வேண்டும் என்று அவருடைய கேள்வியும் தெரியுமா என்பதற்காக அனுப்பியிருக்கின்றார் பொல்லாத வழியில் இருந்து எப்படி விலக முடியும் தெரியுமா கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது விலக முடியும் கற்பனைகளை கை கொள்ளாமல் யாரும் சொந்தமாக அடைந்து கொள்ள மாட்டார்கள் பிரமாணத்தை மீறுவதெல்லாம் பாவமாக கை கொள்வதான் பரிசு கட்டளை நியமங்களையும் இந்த ஆபிராமி தேர்தலில் சுவாசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதிகாவின் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாலு மகிழ்ந்தோசனங்களையும் வாசிக்கலாம் கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என்ன தேசங்கள் யாவையும் தருவேன் நாம் செய்ய வேண்டியது கீழ்பணிந்து கற்பனைகளையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வரை இதய தேசத்தில் ராஜாவாகிய ஏறது நாட்களில் அபியாயனும் ஆசாரிய வகுப்பு சகரியும் ஆசாரியன் ஒருவன் இருந்தான் அவன் மனைவி ஆறு ஒன்ற குமாரத்து அவர்கள் இருவரும் கற்பனை கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றம் பெற்றவர்களாக நடந்துள்ளவர்களாக இருந்தார்கள் எலிசபெத்து மழடியாக இருந்ததனால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள் மகள் ஆசாரி நாயின் சகோதரியாவுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பகின்படியே நியமங்களின்படியே நடந்து குற்றமற்றவர்களாக நியமனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் இது சட்டத்து ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டது குழந்தையில் என்பதற்காக பிரமாணத்திடவில்லை நியமங்களை விட்டுவிடவில்லை கற்பனைகளை கைகொள்ளாமல் ஒதுங்கிவிடவில்லை கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு ஒதுக்கி போகவில்லை என்று நம்மளுக்கு அறிவித்துக்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 அவர் ஆவரனுடைய சொந்த நிகழ்ச்சியில் பிறந்தவர்கள் ஆரவனுடைய குமாரத்தினுடைய மகள் இவரோடு பெரிய பிரதான ஆசாரியன் என்று சொல்லக்கூடிய ஆசாரிய உலகத்தில் பிறந்தவர் சதோரியா ரெண்டு பேரும் ஆசாரி உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது மயனம் இருந்த பொழுதும் குழந்தை இல்லாமல் போய்விட்டது அது உள்ள ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருக்கு பிரியுமாக வாழ வேண்டும் என்று விருப்பத்தில் காலமாக இருக்கிறது அந்நியானாக ஏற்றுக்கொண்டதான் நாம் நமக்காக கல்வாரி செல்வன ரத்தம் சென்று மறித்து அடக்கம் உயிரி தழுந்த ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் என்பதை உணர்ந்து அறிவுறுத்துக் கொண்டிருந்தது உலக குறைவுகளை அதிகமாக எண்ணக்கூடாது என்பதை ஆசைப்படுகின்ற கருத்தரிட சகல கட்டளின்படி பிரமாணங்களின்படி நியமங்களின்படி நடந்து குற்றமத்துகளாக நீதிமல்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த ஆசீர்வாதம் எப்போ கிடைத்த தெரியுமா அந்த ஊழிய காலத்தை விட்டு முடிந்தவர் வயசிலே சரியேவி கற்பியோரு குமாரவனுக்கு அநேகர் சந்தோஷப்படுவான் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொன்ன பொழுது அவர் அதை நம்ப கூடியதில்லை பிறகு அது என்ன சொல்லி எண்ணினார் நம்பாது போனபடினால் அந்த நிறைவேறவர்கள் ஊபி அகிருப்பாய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்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 தெரிய ஊமையனாக தான் வெளியே வந்தார் அதனால் மனதிடத்தில் சொல்லவில்லை அம்மாவுக்கு தெரிந்தது என்று சொன்னால் உணர்த்தி கொடுத்தார் தேவாதி வார்த்தை ஏற்றுக்கொண்டு கர்ப்பம் உறுதி செய்வதற்காக எலிசபத்து வீட்டுக்கு சென்ற பொழுது ஒரு மனை இறத்தாளி எலிசபத்து நலடி என்று சொல்லப்பட்டவர்களுக்கு இப்போது ஆறாவது மாதம் முடியும் என்று சொன்ன அந்த அமோக்கு அப்படி எனக்கும் போனார்கள் எலிசபத்தை வாழ்த்தின வாழ்த்தின சத்தத்தில் எலிசபத் சென்று வைத்திருந்த குழந்தையும் நிறைந்தது என்று காலதாமதமாகி கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் இந்த பிரயோஜன முழுதாக இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் காலத்துக்கு முன்னால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் இழந்து போயிடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர்சீர்வாதம் எத்தனை ஆண்டு கழித்து அவர் கொடுக்கிற காலத்தில் நிறைந்த பிரயோஜனாக இருக்கும் என்பது அறிவித்துக் கொள்கிறேன் கையில் எடுத்து ஒரு பெரிய கொடுத்து பையனுக்கு என்ன பேர் வைக்கிறது வாய்ப்பு விட்டது கர்த்தட்டகல க நீதி சொல்லுகிறார் கடமை ஆசீர்வதிப்பதற்கு காலதாமதமாகலாம் கர்த்தரமை உயர்த்துவதற்கு காலதாமதமாகலாம் நாம் செய்ய வேண்டும் என தெரியும் ஆதரவு அமைப்போருடைய கட்டளை புறம்புகளின் நியமங்களை கை கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிற வாழ்த்துச் சொல்லப்படுகின்றது அவர்தான் தேவதை விசுவாசித்தார் விசுவாசிப்பது என்று சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கட்டளைகளையும் புறமானுகளை விசுவாசிப்பதுதான் தேவதை விசுவாசிப்பது என்று வேற்றிலிருந்திருக்கிற அப்படினால் நாம் அவர்கள் இப்படிப்பட்ட விசுவாச இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்பதை தேவசகத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் நியமம் என்று சொல்ல கட்டளைக்கும் பிரமாணத்துக்கு செய்யப்படுவதற்கு ஒரு கட்டளை கொடுக்கிறோம் அது கட்டளை பிரமாணம் என்று சொல்வது நித்தி நித்திய காலமாக செய்து கொண்டே கை கொள்ள வேண்டியது பிரமாணங்கள் நியமங்கள் என்று சொல்வது ஒவ்வொரு காரியத்துக்காக மாத்திரம் சொல்லப்படுது எந்த காரியத்தையும் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த சரியா இருக்காது ஏரிய பார்த்தார்கள் தண்ணீர் முடிக்க வந்த பொழுது அந்த தண்ணீர் கஷ்டத்தாக இருந்தது எல்லாரும் ஆறு இடத்தில் உறவு இருந்தார்கள் ஜெம் பண்ணுகின்றார் மோசை நிறத்தில் ஒரு கோல் உண்டு பெரிய அற்புதங்களை செய்த கோல் சிறந்த சமுத்திர நீட்டின சமுத்திரமே இரண்டாவது பிரிந்து போகும்படியாக செயல்படுத்தின கோல் அவ்வப்போது கருத்தில் என்ன சொல்லுகிறார் சொல்லியோ இங்கே தண்ணீர் கசப்பகன் உடனே மோச ஆண்டனத்தில் ஜெயம் பண்ணுகின்றார் அங்கே ஒரு நியமத்தை கற்றுக் கொடுத்தார் என்று பரிசூத்தாடியான வேலை இருக்கிறார் யாத்திராகும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் சிறுவாசர்களை வாசிக்கலாம் அவர்கள் தாராவிலே வந்த மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தால் அதை குடிக்கோம் என்றார்கள் கூப்பிட்டான் கூப்பிட்டான் அவர் சோதித்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரியும் கேட்க விரும்ப மாட்டார்கள் இங்கே கசப்பாகி போய்விட்டதே இந்த வேறு இடத்திலும் தண்ணீர் கிடைக்க முடியாதே இந்த மக்களுக்கு நான் என்ன செய்யப்படும் என்று கமிட்ட பொழுது கருத்தில் ஒரு மரத்தை காண்பித்து அதில் ஒரு கொண்டை வெட்டி கொண்டிருந்த போடு இந்த மதுரமாக மாறிவிடும் நியமத்தை என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம் ஆண்டவரை முறுகூறுகளா முறையிடுகிறார்களா அல்லது வேறு ஆண்டவர்கள் தேட வேண்டுமது எண்ணுகிறார்களா என்று ஆண்டவர்களை சோதித்தார் என்று சொல்கிறது அருமையான தேவ ஜனமே ி போ கசப்புகளும்ருத்தங்களும் இல்லாமல் இயலாமல் ஆதார குறைவுகள் பஞ்சங்கள் பசுகள் வந்தாலும் கற்பூரத்திலே கேட்டு அந்த நியமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவங்க பரிசு அளகின்றார் அர்ப்பவசத்தை வாசிக்கலாம் சத்தவனமாய் கேட்டுகளுக்கு ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே பரிகாரிய ஒவ்வொரு நியமங்களை கருத்தாக கைகொள்ளும் பொழுது கொடிய மாதைகளின் வேதனைகள் நமக்கு வராது நியமங்களையும் பெருமாணங்களையும் கட்டளைகளை கை கொண்டு வந்தார் என்று மறுசுத்த அவதியான எளிவைத்திருக்கிறதற்காக ஆண்டவரை நாம் அதிகமாக சொந்த மையப்படுத்த வேண்டும் என்று வேதவாய்க்கிய நமக்கு படிப்புகிறார் மிதமாக ஆபரகாம் முத்தமனாக நடந்து கடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆபரகம் என்னுக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை வாக்குத்தம்பந்தப்பட்ட குழந்தை கிடைக்கவில்லை சாராருடைய கற்பங்கள் எல்லாம் நின்று அவர் கற்பம் செத்துக் கொரட்ட வேண்டுமே தெரிவிருக்கிறது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவருடைய விருப்பங்கள் எல்லாம் தெரியுமா அந்த கடவுளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் அவர்கள் உண்டாகிவிட்டதா நமக்கு காலம் செல்லச் செல்ல வெறுப்பு உண்டாகின்றது பக்தர்களுக்கெல்லாம் காலம் செல்லச் செல்ல என்ன உணர்வு தெரியுமா கடவுளை பார்க்க வேண்டும் நம்ம சொப்பரத்தில் பேசுகிற ஆண்டவரை சுயமாக நேரடியாக பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் அவர்கள் உண்டாகிவிட்டது ஒரு எண்ணம் எப்போது உள்ள திரு ஆண்டவரையை சொப்பனத்தில் மாத்திர்தான் பேசுகிறா நேரடியாக ஒரு நாளின் இடத்தில் வந்து பேசக்கூடாமது தவறு செய்திருந்தால் எனக்கு மன்னித்து விடலாமே என்று சொல்லி ஆபரகாம் பலதனையும் முறையிட்டுக் கொண்டே இருந்தாராம் ஆசையாகவே இருந்தாராம் அன்றோரை பார்க்க வேண்டுமே ஒரு நாள் அப்படி கூடாரத்துக்கு வர மாட்டாரா என்று சொல்லி ஆபரகாம் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தார் என்று அருமாட்சிகராக இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சந்ததியாகிதாக இருந்தான் என்ற சொல்லுகிறார் அவர்களுக்கு சங்கடமா போச்சு இந்த ஆளுக்கு என்னது வயசு கூட ஆகல ஆபர் எத்தனையோ நூற்று கணக்கான ஆண்டுகள் பரே பார்த்தார் என்று சொல்கிறார் என்று சொல்லி அவர் மீது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 அருமையான தேவஜான அவரது அமைப்போல் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றதான அவரது அமைப்போல் அவரது அமைப்போல தேவனத்தில் உடற்படிக்கை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான நாம் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் காலகதுமானாலும் வாஞ்சி இல்லாத ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று இருக்க என்று எதை சொல்லுகிறது ஆண்டவர் ஒருவர் பார்த்து அவனுக்கு இருக்கிற குறைவெல்லாம் நிறைவாகிவிடும் என்று சொல்வது ஒரு அமைச்சரிடத்தில் மனு கொடுக்கிறார்கள் கட்சி தலைவர்கள் மூலமாக அது ஒன்று பதிலும் சரியாக வரவில்லை அமைச்சர் வருகிற இடத்தில் நேரலை பார்த்து மனு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி அப்படி மனு கொடுத்தானே நன்மைகளை பெற்றுக் கொள்கிறது போல இறைவனிடத்தில் ஜனத்தின் மூலமாக ஊழியக்காரன் மூலமாக சாட்சியின் மூலமாக பல காரியங்களும் தேவருக்கு தெரியப்படுத்திக் அதெல்லாம் தேவன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் தெரியுமா தேவனை நேர்லே பார்க்கிற ஒரு மேன்மை அந்த உணர்வு முடி உள்ள அசைக்க வேண்டுமா அவர் நாமின் நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு கருகூர்ந்தான் ஹலோ இப்போ இயேசுனாவின் சிறுவன் அடிக்கப்பட்டிருந்தபடியால் சிலுமே காட்சியோடு நம்முடைய கண்ணு முன்னாக இருந்தது நம்ம ஆண்டு விரைந்து கொள்கிறோம் அடிக்கப்படவில்லை பார்க்க வேண்டும் ஆசையாக இருந்தார் அந்த யகோவா அவர்கள் ஆபிருகாப்படி கடந்து வருகிறார் ரெண்டு தேர்வு கூட மூன்று பேராக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகியாகவும் பதினெட்டாம் ஒன்று முதல் சிறவசனின் பார்க்கும் போது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது மூன்று புரிசு அவனுக்கு எதிரே நின்றார்கள் இதோ மூன்று புரிசன் அவனுக்கு எதிரே நின்றார்கள் கண்டவுடனே அவன் கூடாத வாசல் அவனுக்கு எதிர்கொண்ட ஓரி தரை மட்டும் குறிந்து அவளை கண்டவுடனே அவன் கண்கள் எனக்கு விட்டு இது குணாதிசயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று ஊர்களுக்கு மாத்திரம் நமக்கெல்லாம் விசுவாசிகளுக்கு எண்பத்தி ஒன்பது வயசு இவருக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசு கலவட்டங்கள் அப்படி இருக்கிற காலத்தில் இவர் மத்தியானக்காக கூடாத்தே ஒரு மரத்தொடர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அங்கிருந்து மூன்று புரிசல் வந்து யாரோ போகிறாங்க கிருமை கிடைத்தால் அடியேறி விட்டு கடந்து போக வேண்டாம் கொண்டு வரட்டும் மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் வீடு எல்லாம் கிடையாது ஒரே ஒரு கூட இருந்தா கூடாரத்தில் தான் ஆளு அம்மா அவர்கள் தங்கிடுவாங்க வாசிக்கிறோம் ஆவிக்கு வாழ்க்கையில நமக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துவோம் அது இருக்கிற சில்லறை காரியெல்லாம் அடுத்து தூரப்படுத்தி விட்டு அது இருக்கிற பெரிய காரியம் நாம் புனிதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார் மீதமாக கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் கழிந்து மரம் தண்ணிலே சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்களது இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் வழியே போகலாம் இதற்காகவே அடிய இடமுறைக்கும் வந்தீர்கள் என்றால் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய்யிருக்க மாட்டார் சகையை போல ஆண்டு வரையே நான் யாரிடத்தில் கொஞ்சம் அப்பம் கொண்டவர்களே புசித்து இடைப்பாடு கடந்து போகலாம் அப்படி என்ன அந்த காலத்தில் ஒரு ஊர் இருக்கிறது அடுத்த ஊருக்கு நூறு கிலோமீட்டர் கடந்து தான் ஊருக்கு செல்ல வேண்டும் ஊர்கள் கடை சாய கடையெல்லாம் கிடைக்காது ஆள் இருந்த காட்டுறவங்க கட்சி போடுவாங்க அனுப்பினால் பல ஏற்பாடு சரித்திர நமக்கு படிப்பிக்கிறது தேவதூதரை தெருவில பறிக்க கூடாது அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்தவர் என்பதை பின்னால் அவர் புரிந்து அதனால் அறியாமல் தேவையை உபசரித்தது தெளிவடிகளாக இருந்தாலும் நம்மை விட பரம ஏழைகள் வசதி படைத்தவர்கள் கூட சிலவர்களில் கைவிடப்பட்ட நிலைமை நம்ம வீடு தேடி வரலாம் வந்தவர்களை துரத்தி அடிக்கிற மனதில் மீது காணப்படக்கூடாதான் அவளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உணவருந்த உணவளித்து அனுப்ப வேண்டுமாம் அப்படி அறியாமல் ஏற்றுக்கொண்டு அசூதிக்கப்பட்டவர்கள் நிறைய பெருபரிசு நமக்கு படிப்பு எண்ணிதான் மூன்று பேரும் மனத்தினை உட்கார வைத்து ஆகாரம் எடுக்க போகிறார் இங்க போறார் தீவிரமாய் சாராயணத்திற்கு போய் சீக்கிரமாய் மூதுபடி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பவும் சுடு என்றால் நம்ம வீட்டில் உள்ள சாராயம்லாம் என்ன செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க இப்ப நல்ல களியா இருக்கும் போது நீ சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம் லேட்டா போயிட்டேன் வேற வேலை கிடையாது பன்னெண்டு மணிக்கு வந்து சாப்பாடு எங்கேயாவது ஓட்டல போய் சாப்பிடும் இருக்கிறாங்க சாப்பிட்டு முடித்த பிறகு வழி போக ஆளுங்க வீட்டுல மருத்துவர்கள் கொண்டு வச்சிட்டு அம்மா மூணு மணி மாவை எடுத்து அப்படி சொல்லி குடிகளான கழியான படங்க வேலைக்காரியில் இருந்த மாதிரி தெரியல பெருமையை சாராளையும் பார்க்க வேண்டும் என்று ஆமியானவர் சொல்லி வைத்திருக்கிறார் இதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டனர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஒரு குடும்பத்தினரு நேரத்தில் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் சரியாக மதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற அதிகாரம் இரண்டாவது நோக்கி பாருங்கள் அழைத்துவதித்து உங்களையும் ஆசீர்வதித்து பெருகப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆசீர்வாதத்திற்காக சொல்லுகிறது விழுந்து போனவங்க விழுந்துட்டு ஆனால் இருக்கிற பேசாம இருக்கிற இடத்துல இருந்து கே பண்ணிட்டு போகலாம் என்றுதான் எண்ணுகின்ற மாற வேண்டும் என்ற விருப்பங்கள் கதையங்கிறது குறைந்து போய்விட்டது தேதூதலை விமசரிப்பது ஆசீர்வாதத்தினுடைய நிறை உண்டாகும் என்று சொல்லுவதை சொல்லுகின்றது ஆமர இந்த மூன்று பேருக்கு உடனே அண்டைக்கு சென்று ஒரு குளத்தை அடித்து சமைத்து அதிர்ச்சீக்கரமாக கொண்டு வந்து இவர்களுக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான் அவனது சீக்கிரத்தில் வெண்ணையையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர் முன்பாக வைத்து அவர் அருகே மரத்தறி நின்று கொண்டிருந்தான் அவர்கள் புசித்தார்கள் மணி போக்காக போய்கொண்டிருந்த மூன்று பேர் அழைத்துக் கொண்டு வந்து இவ்வளவு செய்ய வேண்டுமானால் உள்ளம் எவளவுயர்ந்திரித்துக் கொள்ளகோதரனை நேசிக்காதவர்கள் சொந்தவர்கள் உறவினர்களை நேசிக்காதவர்கள் ஞானியை மருமகளை நேசிக்க முடியாத சமுதாயம் பெருகி இருக்கிற காலகட்டத்திலே நம்மவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆதரவாமின் மூலமாக சாராளின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது அவர்களுக்கு வெண்ணை கொண்டிருந்து கொடுத்த கண்டு அடித்துக் கொண்டு வந்து அப்பத்தெல்லாம் சுட்டு சமைத்து படைத்து அவரை சாப்பிடும்போது என்ன நடக்கிற நிவாசிங்க அவர்கள் அவரை நோக்கி ஒரு மனைவி சாராள் எங்கே என்றார்கள் இருக்கிறாள் என்றார் இவருக்கு இப்ப ஆபரகாம்புக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது வழி போக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு வச்சா சாராள் பேரலாம் தெரிஞ்சிருக்கிறது ஆபரகாம்புக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது சொப்பனத்தில் பேசின அதே சத்தம் உங்கள் அந்த உருவத்தை பார்க்கவில்லை இப்பொழுது உருவத்தில் வந்திருக்கிறார் தாராள இங்கே என்று கெட்டவுடனே அவரை நமக்கு மிகுந்த அதிர்ச்சியும் சந்தோஷம் சாரால குமாரூர் குமாரன் இருப்பான் என்றால் அவருக்கு பின்புறமாக கூடாத வாசலை கேட்டுக்கொண்டு ஆண்டுகளாக கிடைக்கக்கூடாத எி எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டிருக்காத அதையே மற்ற பேசி பேசி பொழுது போக்கி கொண்டிருக்க எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கத்தையும் வருத்தத்தை கடன் தொல்லை வைத்து விட்டார் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்காத கடவுளை நான் பார்க்க வேண்டும் என் ஆண்டவரும் பேச வேண்டும் அவரை நாம் தரிசிக்க வேண்டும் என்ற உணர்வு நிலத்தில் உண்டாக வேண்டும் என்று சொல்லுகின்றார் அலேலியா பகப்பனாய் ஆபரவாமையும் உங்களை பற்ற சாரா நோக்கி பாருங்கள் அலேலியா அவர்கள் இந்த பாகம் வாழ்ந்தார்கள் அன்றைய சொல்லுக்கள் கீழ்படிந்து காலத்திலே கை கொண்டிசபத்தபடி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு பிள்ளை இல்லாத இருந்த போதிலும் அவர்கள் சர்த்தரிட்ட சகர நடந்து நியமங்களின்படி நடந்து குற்றப்பட்டுள்ள நடந்து முன்பாக நீதி உணுவலாக வாழ்ந்து கொண்டிருந்தால் போதிப்பவர்கள் தப்பிதமாக போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் கடவுளு ஆசீர்வதிப்பார் எப்படி இருந்தாலும் கண்ணீரை துடைப்பார் எப்படி இருந்தாலும் கைவிட மாட்டார் இந்த மனுஷனை பாவியாகவே வாழ வைத்து நடந்து போய்விடுகிறார்கள் ஏதும் சொல்லுகின்றது கீழ்பியா தேவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர் தெரிஞ்சிருக்கின்றது அந்த உடன்படிக்கை ஞானசீனி ஆகிய சொல்லுகின்றார் நமக்கு தந்து நம்முடைய தேவனாக மாறுகிறார் என்று சொல்லுவேன் சொல்லி இருக்கிறது அவர்களுக்குத்தான் பிணையாக இருக்கிறார் ஆறாம் அதிகாரம் பதினாறு முதல் சில வாசிக்கும் பொழுது நான் வாசம் பண்ணி அவர்கள் சொன்னே பிள்ளைகளாக நம்மை குறித்து புதிய மக்களை குறித்து வேண்டும் என்ன சொன்னது என்று சொன்னால் ஆலயத்துக்கு விக்கிரகளுக்கு சம்பந்தமே நான் அவர்களுக்குள்ளே வாச பண்ணி அவர்களுக்குள்ளே உதாவியர்கள் தேவனாயிருப்பேன் அவள் ஜனங்களா இருப்பாள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவன் ஆலயமாக இருக்கிறீர்களே விக்கிரகம் என்றால் என்ன நினைக்கிறீங்க ரோட்ல சீன வச்சிருக்கிற சொல்லல ஜீவனை பெறாது எல்லாரும் விக்கிரகமாக இருக்கிறார்கள் ஜீவன ஒரு பொருளுக்கு தான் விக்கிரகம் என்று சொல்ல அதனால் தேவனுடைய ஜீவனை பெறாது ரகமாக இருக்கின்றது அவர் ஜீவனை பெற்றவர்களின் ஜீவனை பெறாத விவாக பொருந்தங்கள் வாழ்க்கை உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடாது எழுதி கொண்டு வருகின்றார் அதனால் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே தேவனாக இருப்பேன் ஜங்களாக இருப்படி ஆலயமா இருக்கிறீர்களே அவர்கள் அவர்கள் என்று கருத்து சொல்லுகிறார் என்று கருத்து சொல்லுகிறார் அப்பொழுது நானும் உடன்படிக்கைம்படிக்கிசம் அவர் எவ்வளோ நம்மை ஆசீர்வித்தார் என்பதை உணர வேண்டும் என்று தேவசகத்தில் சொல்லிக்கொள்கிறார் அவரை மறுத்தோருந்து எழுப்பிய கிருமத்தை நம்மளை விடுதலை ஆக்கி ஆசிர்வதிக்கும்படி அவளை அனுப்பினார் போல ஆசீர்வதிக்கும்படி தான் குமாரனை கருத்து நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறார் இந்த ஆபரவா அழைத்து ஆசீர்வதிப்போம் என்று சொன்ன இப்பொழுது ஆபரவாமை நம்மை தரிசிக்கு வரையில் நடத்திக் கொண்டே வருகின்றார் அவனை தரிசனித்த பொழுது தொண்ணூற்றி ஒன்பது வயது இன்னும் ஒரு போகாத திட்டத்திலே ஒரு குழந்தை பிறப்பதற்கு பத்து மாதங்களாகும் அது ஒரு போகால திட்டம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் அடுத்து பத்தாவது மாதத்திலே உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருப்பான் அவனிடத்தின் உடன்படிக்கை நிறைவேற்றேன் என்று சொல்லி அறிவராகி ஆண்டவர் சொல்லு ஆம் தெரியுமா நம்முடைய நோக்கமெல்லாம் இயக்கமெல்லாம் இப்போது எப்படி இருக்கணும்னு தெரியுமா நம்முடைய ஆண்டவரை பார்க்க வேண்டும் ஆவியின் மூலமாக நமக்குள்ள வாசமாக ஆண்டவரை நம்மோடு கூட பேசிக் ஆண்டவரை உணர்த்திறமை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு வருமானால் அந்த ஆண்டவரை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லுகின்றனுடைய வாழ்க்கையில் நாம் வாசிக்கும் பொழுது பலத்த நஷ்டங்களும் பலர்த்த கஷ்டங்களும் உண்டாகிவிட்டது ஒரே நாளிலே விளைந்து விழுந்த மல்லாமட்டது கொண்டீர்கள் என்கிற அளவுக்கு ஆடுபாடுகளுக்கு ஆடிவிட்டு கொண்டு போட்டு விட்டு மக்கள் சொத்து மக்கள் போய்விட்டார்கள் அடுத்த செய்தி அற்புதமாக வந்தது மத்தியான சாப்பாடு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு இருந்த பத்து ஏழு ஆண் பிள்ளைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் ஏழு பையன்களும் ஏழு நாட்கள் வீட்டில் சாப்பிட வேண்டும் இப்படிப்பட்ட உலகெல்லாம் செய்து பிள்ளைகள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என சகோதரின் வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மத்தியான விலையிலே மனாந்திரத்தில் உள்ள புயல் காட்டுகள் எல்லாம் நான்கு பக்கமும் சுவர்லே மோடி அந்த வீட்டை எடுத்து உள்ளே தள்ள பத்து குழந்தைகளை ஒரே நேரத்தில் செத்து போய்விட்டது ஆணைக்குடி வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்க அப்படி ஒரு சம்பவம் ஏற்படுமானால் முதல்ல யாரும் கடவுளை தான் தேசிப்பாங்க கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்துக்காரங்க கொஞ்சம் யோசித்த தலை விதி கர்மாண்டி சொல்லிட்டு போயிடுறா ஆனா கிறிஸ்தவ சொல்ல தெரியுமா ஆண்டவரின்னு கூப்பிடணுமா என் பிள்ளை கொண்டு போட்டு ஆண்டவரின்னு கூப்பிட வேண்டுமா ஆரம்பிக்க மாறிவிடுகிறார்கள் அகில பிரியமாவுடைய அனுபவத்தை நாம் செம்மையாக்கி கொண்டு எவ்வளவு பெரிய நஷ்டம் இருந்தாலும் என் தாயின் வைக்கின்ற நிர்வாகியாக வந்தேன் கருத்து கொடுத்தார் கருத்து எடுத்தார் கருத்து அந்த நேரத்தில் சொல்லுகிறார் இதைத்தான் பத்தி என்று சொல்லியிருக்கிறது சர்மார்கனாக பயந்து பொ விட்டுந்து கொண்டிருந்தார் வாழ்க்குறி வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும் ஒரு பரீட்சை வரும் இவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பார்ப்பதற்காக பரீட்சை வைக்கிறார் இவரு நாள் கேட்ட பிரசங்கத்தின்படி அவருக்கு மாறாக ஜீவிக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்வதற்காக பரீட்சைகள் தரப்படுகின்றது எந்த பரீட்சையிலும் இறைமுக தைரியமாக இருக்க வேண்டும் அடிக்கப்படுகிற ஆடுகளை போல என்ன பண்ணி எழுதியிருக்கிற பணி நேரிட்டாலும் கிறிஸ்துவனுடைய அன்பு வீட்டினை பிரிப்புவன் யார் என்று மத்தியில் சொல்லுகிறார் அன்பு எழுதிய அதிகமாக வேண்டும் உன்னோடு கூட வாசப்படுவதற்கு ஏன் வந்திருக்கிறார் உனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் அடுத்து நாம் எங்கே போக போற பொழுது உணர்ந்து உணர்ந்து வாழ்கின்ற உள்ளங்களுக்கு உலகத்தில் எந்த குறைகளை குறித்து வருத்த வர முடியாது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் இப்பொழுது பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டது அடுத்தபடியாக சரிதம் முழுவதும் அழுகி நாற்று படிக்கக்கூடிய குஷ்டரோகம் போன்ற வியாதி உதடு மாத்திரம்தான் சுத்தமாக கருத்து தீர்ப்பதற்காக மற்றபடி உச்சிலிருந்து உள்ள அழுகி போய்விட்டது ஓட்டு எடுத்து சுரண்டு கொண்டு துப்பேற்றி உட்கார்ந்தார் இருக்கிறது ஏன்னா வீட்டில் உள்ள அம்மையார் புறத்து விட்டார்கள் வெளியே சாகப்படாத மனுஷா இன்னும் உயிரோடு இருக்கிற அந்த தேவனை தூஷித்து குடும்பத்தில் பெற்ற மக்கள் கிறிஸ்துக்கு ஆனந்தும் இல்லை பொன்னும் இல்லை எழுதியிருக்கின்ற போல எல்லாரும் கிறிஸ்துக்காக மயில் ஆய்வுக்கு முடிவதாக மாற வேண்டும் ஒன்று கொண்டு வரதில்லை ஒன்று கொண்டு போக போறதும் இல்லை ஆரம்ப காலத்தில் ஊர்ல வருது எல்லா வியாதியும் முதலில் இங்க பிள்ளைகளுக்கு வரும் டைபாய்டா இருந்தாலும் மஞ்சள்வாக இருந்தாலும் எல்லா வியாதியும் வீட்டில் வரும் படுக்கையில் பக்கத்து வீட்டுல செலவு செத்தியிருக்கும் நான் ஊழியத்துக்குரிய பொறுப்பினருக்கு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கழிச்சுதான் நாங்க வர எல்லா பிராஞ்சலுக்கும் போயிட்டு வீட்டமா சொல்லுவாங்க பிள்ளைக்கு சீரியஸா இருக்கதான் என்ன பண்ணு சொல்லிட்டு நான் சொல்வது இருந்தால் நம்மோட கூட இருக்கட்டும் போன கடவுளோட அங்கபே இருக்கட்டும் அதுக்கு மேல நம்ம கூட போட முடியாது பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருந்தார் என்று சினாதனை பொறுத்து சொல்லி இருக்கிறது அதனால் பெரியவர்களுடைய மகிழ்ச்சி பெரிய சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய வேதனைகள் வந்தாலும் கிறிஸ்தியனுக்கு போது வந்த மனுவை கூட மாண வேண்டும் என்று ஆபியான சொல்லுகின்றார் அவர் விசுவித்தார் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி ஆவியான சொல்லுகிறார் இந்த ஏவுக்கு இப்பொழுது ஆர்வம் சொல்ல வந்த நண்பர்களும் அவரை குற்றம் சாட்டுகிறார்கள் யாரும் தண்டிக்க மாட்டார் பெரிய கர்மம் செய்திருக்கிறேன் பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக் கொண்டார் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் கற்பரி நோக்கி பார்க்கிறார் அவரை பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் எனக்கு வேறு எந்த ஆதரவும் மாறுதலும் இல்லை என் மீட்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னதாக என விடுவித்திருக்கிறார் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இது வந்து ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரைவாசிகளின் தோல் முதலாளர்கள் அழகி போன பின்பு இந்த தோல் முதலாவதும் இருந்து தேவனை பார்ப்பேன் நானே பார்ப்பேன் வாஞ்சியால் முடியாத சூழல் எனக்கு புதிய என்னுடைய சோர்வுகள் நாம் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதித்து பார்ப்பேனால் நாம் ஆதிக்கி மிகவும் குறைந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அவரை அமைப்போல விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறி எல்லாம் இந்த உலகத்தை விட்டு சரி சரீரத்தின் தோல் முதலாளர்கள் அழிய போனாலும் மற்றவர்கள் சொப்பதும் என்று நான் பார்க்கவில்லை என்னுடைய கண்களால் அவரை காடுவேன் அலேயா எனக்குரசனமாகற தூரமானவர் அல்ல ஒரு குழந்தை தாயை தேடி அழுது கொண்டிருக்கும் போது எந்த தாய் மந்த பிள்ளை பார்க்க சொல்லி கணினிகிருந்தமாக இருக்க மாட்டாள் அந்த தாய் மறந்தால் மறப்பதில்லை அப்படிப்பட்ட ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும் என்று ஆணையார் அவர் சொல்லுகின்றார் இதமாக ஆண்டவர் அறிந்து அவர் தரிசனமாக இதுவரைக்கும் கேள்விப்பட்டேன் இப்பொருளின் கண்கொருமை காண்கிறது அந்த உணர்வுகள் உள்ளங்களில் நிறப்பற்ற வாழ்க்கையில குறைவுகள் உண்டு எல்லாருக்கும் வாழ்க்கையில் இல்லாமல் உண்டு எல்லாருக்கும் வாழ்க்கையில வேதனைகள் உண்டு ஏன் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா தம்மை காண வேண்டும் என்று அந்தவர் விரும்புகிறார் விரும்புகிறார் என்று வைத்திருந்திருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் இந்த உணர்வுகள் உண்டாகட்டும் இந்த ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் இன்னொரு பேசுகிற ஆண்டவர்கள் வருகையில் நாம் முகமுகமாக தடை செய்யப்படுகிறோம் அது வேற ஒரு நிலை அப்படி நாம் எல்லாரும் அவரை பொறுமையை மாறிவிடுகின்றோம் இப்பொழுதையை பார்க்க முடியும் என்று சொல்லுகின்றது ஆண்டவரை முகமுகமாய் பார்த்து விட்ட முடியினால் அடுத்தபடி வியாதி நீங்கிவிட்டது அப்படி குறைவுகளெல்லாம் மாற ஆரம்பித்தது முன்பிருந்த செல்வத்தினர் ரெண்டு மடங்கான செல்வங்கள் வர ஆரம்பித்தது பத்தாயிரம் ஆண்டுகள் இருந்த இடத்துல இருபதாயிரம் ஆண்டுகளும் ஏழாயிரம் ஒட்டங்களிடத்துல பதினான்காயிரம் ஒட்டங்களும் எப்படி பெருகி பெருகி செத்து புள்ளிர் ஆறாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒற்றைகளும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கலவைகள் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரும் மூன்று குமார்த்து பிறந்தார்கள் மூன்றாம் எமிமான் என்றும் இரண்டாம் மகளுக்கு என்றும் மூன்றாம் கிரேரேப்பு என்று பெயரிட்டான் தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போற சவுந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அவர் தாப்பனவர்கள் சகோதரர் நடைமுறை அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் இதற்கு பின்பு யோபு நூற்று வருஷம் உயிரோடு இருந்து நாலு தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாளா இருந்து பூரண வைகுளவனாயிருத்துக் கொள்வதெல்லாம் நம்மை நேரடிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல நிறைவாக தருவதற்காக கவலைப்படாத பார்க்க வேண்டும் என்ற விருப்ப முடிவுகளாக மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார் பாதிக்கிற பின்னலமை ஆசீர்வாதமாக இருந்தது பதினாலாயிரம் ஆண்டுகளும் இந்த ஒன்னாவது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா பாதிதான் இருக்க ஆசிர்வாதங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களை கருத்து கொடுத்த விட செத்து போன பத்து பிள்ளைகளும் ஏழு ஆண் மூன்று பெண்பிணிகளும் மறுபடியும் அப்படியே பிறந்தார்கள் அரசனாகி தாவிகளுடைய வாங்குகிற அப்படித்தார் அவர் ஒவ்வொரு வாரம் தேவாலயத்தில் போகும்போது பார்த்து தரிசித்து வணங்கி போனார் என்று சொன்னியுடைய வார்த்தை சொல்லுகின்றது ஆலயத்துக்கு வரும் அந்த வாஜியோட அவர் வருவார் வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி இரண்டாவது அருமையான மற்றவர்கள் இருக்கிற நமக்கு தடுப்படியால் வைத்திருக்கிறார் யாருக்கு கொடுக்கிறார் தெரியுமா இப்படி விசுவாசத்தோர் நம்மை தேடுகிறவர்களுக்கு சொல்லுக்கெல்லாம் படுகிற மக்களுக்கு கட்டளை கருத்தாக கை கொள்ளுகிற மக்களுக்கு எல்லாம் உன் சந்ததிகளை நான் ஆசீர்வதித்து பெருகப்படுவேன் உன் சந்ததிகள் பொழுது உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஈசா இடத்தில் போல பயப்படுகிற <laughs> குறைந்து நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் பதிமூன்றாவது கருத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஆசிர்வதிப்பார் ஆளுமைத்துக் கொண்டிருந்த குடும்பத்தினால் நெருக்கப்பட்டு ஏழகமாக நினைக்கப்பட்டிருந்த ஒரு தாதி வெட்டி குமாரில் இளைவராக இருந்தார் ஏழு பேர் வீட்டில் உட்கார்ந்து வீட்டுக்காரிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவருக்கும் கொஞ்சம் ஆட்டை பிடிச்சு கொடுத்து காட்டில் அனுப்பிவிட்டார் பிரயோஜனம் இல்லாதவர் என்று அனுப்பப்பட்டிருந்த போது அவர் தேவன வாசித்து ஈசாயிர் மகனாகி தாமிதன் இருதயத்தை கேட்க கண்டேன் அவன் எனக்கு சித்தமான யானத்தின் செய்வான் என்று சொல்லி சாமிய தரிசின் மூலமாக அவனை அரசராக அபிஷேகம் எடுத்திருக்கிறார் ஆண்டுகளுக்கு பின்னால் அறிந்த காலங்களில் மறந்துவிட்டதே இல்லை கொஞ்சம் வாழ்விலை ஏறு வந்தவுடனே முதலாவது ஆண்டவரைகளை மறக்கிறார்கள் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை மறக்கிறார்கள் எல்லா ஞாபகம் இதற்கு மாத்திர நிறுத்தம் இல்லாமல் போய்விடுகின்றது போன்ற பக்தர்கள் அப்படி இல்லை ஆகுலையா போன்ற பக்தர்கள் அப்படி இல்லாதபடி கருத்தருக்கு பயப்படக்கூடிய மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதனால் அவர் தாவித உயர்ந்தப்பட்டு மேன்மையடைந்திருக்கும் பொழுது முதல் வயதிலே சாலோமோனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா என் குமாரநாயகி சாலமோனே உன் பிழாக்களின் நின்றாக அறிந்து உத்தபீரியத்தோடு உற்சாக அவரை சேமிக்க அவரை நீ தேடினால் அவரும் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவரோடு எந்தெந்த கைவிட்டு என்று மகனிடத்தில் சொல்லுகின்றார் ஒரு பணம் இருக்கிறது நல்லவனாக வாழ்த்தவில்லை விட்டுவிட்டால் கருத்தரு விட்டுவிடுவார் என்று மகனுக்கு ஆலோசனை சொல்கிறார் விட்டுவிட்டார் அதனால் பிரியமான தேவஜனமே காவலர் தேவனுடைய பிரமாணங்களை விட்டுவிட்டபடினால் அந்நிய ஜாதி பெண்களை வாகம் பண்ணக்கூடாது என்று பிரமாணம் கொடுத்திருந்த போதிலும் அந்நிய ஜாதி பெண்களோடு கூடம் பண்ணி அவர்கள் வயது காலத்தில் அவர்கள் சத்தத்தை மதிக்க முடியாதவர்களுக்கு போயிட்டார்கள் ஆகினாலே கருத்தனுக்கு பயப்படுற பெரியோரையும் அவர் விதிப்பார் செல்லி அரசனாகி தாவில் சொல்லுகின்றார் அவர் அமெரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார் இப்போது நீ தேவனுக்கு பயப்படுறது என்று அறிந்திருக்கிறேன் கருத்துக்கு பயப்படுறதுன்னா கோயிலுக்கு வர்றது சாட்சி மாத்திரம் இல்லை வார்த்த பெரிய இருந்த கர் சொல்லிவிட்டாலும் செய்ய வேண்டும் என்ற உணர்வு யாருக்கு அவர்கள் மாத்திரமே கருத்தருக்கு பயப்படுகிறார்கள் அவர்களை கருத்தர் ஆசூவினை பார்ந்து பரிசுத்த வேண்டும் சொல்லுகின்றது ஆகியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிக பன்னிரெண்டாவது பயப்படுகிறவன் என்று இப்பொழுது என்று இது வரையிலும் இல்லா காரியத்தினி பயப்படக்கூடியவராகத்தான் இருந்தாய் இப்பொழுது அப்படி இருக்கிறாய்மாரும் ஏக பொழுது பாராமல் எனக்காக அவரை ஒப்புக் கொடுத்தபடியினால் பிள்ளை இல்லாதிருந்தவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் பிள்ளை வளர்ந்து பதினாலு வருஷமான பிறகு அந்த பிள்ளையை மூடியாத சத்து கொண்டு போய் எனக்காக பலி செலுத்துவாயா புரிய ஜனமே அதிர்ச்சியான ஒரு வார்த்தை கேட்ட வார்த்தை ஆண்டவரை குமாரனை தந்து இளம் மூலமாக சந்ததிகள் ஆசீவதிக்கப்படும் என்று சொல்லியிருந்தாரே இதனை பலிசளித்து விட்டாலும் மரித்தோர் என்று உயிரோடு எழுப்பி தருவார் என்று விசுவாசம் அவரது உண்டாகிவிட்டது நீதி சொன்னதெல்லாம் இன்னைக்கு அழைத்தது அரசீர் நம்ம அரசியல் நம்மோட உடற்படிக்கை உயர்த்தி மேல்மைப்படுத்துவதற்காக என்பதை மறந்துவிட்டு மலையடி வாரத்தில் மூன்று புரியான தூரத்திற்கு அங்கே போய் அந்த மலைக்கு போனார்கள் மலையடி வாரத்தில் வேலை காரணத்தில் சொல்லுகின்றார் பிழையாண்டும் பரிசெலுத்திட்டு திரும்பி மாறுவோம் தெரியுமா பலி செலுத்த மகனத்த போகிறார் அவர் ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார் கொடுத்த வார்த்தைகளை நாம் அவிசுவாசம் கொள்கின்றோம் சந்தேகப்படுகின்றோம் காலம் தாழ்ந்த கலக்கப்படுகிறோம் ஒரு ஆகாதபடி து போல நம்முடைய சுவாசம் இருக்கட்டும் ஆதர்வாமின் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்பீந்து விதிகளை மீண்டும் நியமங்களை கை கொண்டால் நான் உதவியின் சந்தையிலே ஆசிர்வதிப்பேன் அருமையான தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறபடியால் வருங்கால தலைவர்கள் நமது மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாண்டவர் சொல்வது எல்லா வார்த்தைகளுக்கு நாம் கைப்படுவோம் உடன்படிக்கைக்கிறோம் கருத்து மாசமாக இருக்கிறார் அநேக வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதற்கிடையிலே வருகிற சோதனைகளிலே நின்று பார்க்க வேண்டும் சோர்ந்து போன அவரது கொண்டு போட்டால் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பை போல எவ்வளவு பெரிய நெருக்கங்கள் கைவிட மாட்டார் வேண்டுமா அதனால் பத்திரம் செல்லும்போது தகப்பனாகி ஆதரவாமையும் आशीर्विपे ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிர்வத்து உயர்த்துவதற்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார் இருக்கட்டும் தேவனை பார்க்க வேண்டும் என்று இருக்கட்டும் அதற்கு முன்னால் தேவனை தரிசிக்க வேண்டும் என்ற உடல் நம்முடைய நிறைப்பட்டு நம்மை ஆசீர்வத்தை வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக